எனக்குளம்பரது பாருபோது ஒரு ஏழு காலேஜ் படிக்கும் போது முது கல்யாண ஆகிற டைமில் வந்து எவ்வளோ நாற்பத்தி நாலு அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது டூ இந்த மைண்ட் ஃபோர் இந்த ஹேண்ட்னு வச்சா ஒரு எண்ணூற்றம்பது வரும் வரும் அப்படின்னு வரும் எனக்கு சத்தியது சமந்தம் இருக்கான்னு தெரியல கைஸ் சொல்லுவோம் இன்ஜினியரிங் காலேஜ் படிப்பாரு படிக்கிற ஹீரோ வந்து இதுல மெக்கானிக்கல் இன்ஜினியர் காட்டில்ல ஆனா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிப்பாரு காலேஜ் கச்சுரல் இருக்கும் எப்படி சூரியா வந்து கிட்டார் வாசிப்பாரோ அது மாதிரி வாசிப்பார் அதுக்கு வந்து ஜீவா பாடுவார் அது இது அதுக்கப்புறம் பேசுற டைலாக்ஸ் வெரி நைஸ் அம்மா என்றும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கு இல்ல அதுக்கப்புறம் வந்து வேற என்ன மொட்டமாடியில் வந்து காதலிப்பாங்க கைய பிடிச்சப்பாங்க எதுக்கு சண்டை போட்டு பிரிவாங்க அப்படின்னு தெரியாத சண்டை போடுறாங்க அது மாதிரி சண்டை காட்சிகள் ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கும் பொம்பளை அப்பாஸ் கேரக்டர் இந்த படத்தில் இருக்காங்க எப்படி படத்தில் அப்பாஸ்க்கு காதல் நிறைவேறாம கற்கினரத்துல கலந்து போறோ அதே மாதிரி வின்னை தாண்டி ஒரு வயல்ல சமந்தா கலந்து பாங்களோ இந்த படத்துலயே வந்து பொம்முலபாஸ் கரெக்டர் பண்ற ஒருத்தங்க இருக்காங்க கல்யாண வீடு நடக்கும் அழகான கியூட் மேரேஜ் ஹால் அங்க கல்யாணம் நடக்காதான் இந்த எல்லா விஷயத்தோட ஒரு ரெண்டு பேர் வந்து வாழ்க்கையில எப்படி எட்டு வாட்டி காதலிச்சு 780 வாட்டி பாட்டு பாடி கடைசில ஒன்னு சேர்றாங்க அப்படிங்கற ஒரு நீண்ட நெடும் மெகா டரதா வந்து நீத அனையின் பொன் வசந்தம் சோ இந்த படத்துல வந்து انا நல்ல விஷயத்தலாம் ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் انا சீக்கிரம முஞ்சுறாது இன்ன நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொமான்டிக் ਸੀன்ஸ்லாம் சில இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஜீவா கிட்ட சமந்தா வந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜீவா வந்து சந்தா பேச வைக்கிறத சொல்வார் நான் சின்ன வயசுல எங்க அண்ணகிட்ட போய் தான் சொல்லும் போது நம்மளுக்கு அப்படியே சம்ம ரொமாண்டிக் ஃபீலிங் வரும் அதுக்கு அப்புறம் வந்து நீ ஏற்காடு போயிருக்கியா அப்படின்னு கேட்டு போது நான் வாங்கிட்டு தான் போயிருக்கேன் அவங்க சொல்லுவேன் நம்ம நினைப்போம் நான் இல்ல ஆஸ்திரேலியா போறேன் அப்படின்னு போது இட்ஸ் நைஸ் சீன் ஆஃப் ரொமாண்டிக் டச் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டி சம்தா ஊருக்கு போகும்போது அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லும் போதுல நம்ம நல்லாயிருக்கும் மொத்தமே டயலாக் போஷன் அப்படின்னு பார்த்தா இந்த இவ்வளவு தான் மூணு சாங் ஒண்டி எடுக்கணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல இவங்க வந்து படத்துல மூணு டைலாக் சீன் ஒண்ட எடுத்துடணும் இது சாங் ஷூட்டிங் தான் அப்படின் இருப்பாங்க போல இது சமந்தா இஸ் அ வெரி கியூட்டி லுக்கிங் லைக் ஸ்வீட் பை அதே நேரத்தில் கொஞ்சம் நல்லாவும் ஜாலியாக நடிச்சிருக்கிறாங்க நடிக்கிறதுக்கா பாட்டு வாயத்தில் நடிப்படத்தில் போட்டாங்க தெரியாது அவர் இந்த படத்தில் போட்டுக்குள்ள இருக்கிறோம் பாட்டு முடியும் என்ன ஆகும் அந்த டேரக்டரோட பேரை போட்டு முடிப்பாங்க அதே மாதிரி முடிக்க போறாங்கன்னா அந்த நாலஞ்சு நிமிஷம் பாட்டு முடியும் அப்பதான் துணை நடிகர்கள் ஏஜென்ட்னு ஒரு பேர் முடியுது போறேஜ் ஒரு முப்பது ஒரு அந்த பார்த்த ஒரு பீலிங் அந்த பிடிக்கலாம் மாத்தவும் உட்காந்து பேசும்போது ஒரு டயலாக் ஆரம்பிங்க என்னோட வரவே மாட்டேன் அந்த பாட்டு போகுது நான் வரமாட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்னா சற்று முன்பு சொன்னதெல்லாம் மறந்துடுறாங்க என்ன பண்ணதுன்னா பெண்கள் என்றால் பாயம் தான் ஒரு பாட்டு ரெண்டு பேருக்கு வந்து அளவுக்கு நல்ல இசையா இருந்தாலும் என்ன ஆயிடுச்சு போதும் போதும் போது நிறுத்து நிறுத்துக்க நிறுத்துக்கணும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்ட் இசை பீலிங் கொடுத்துருக்கு இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தாங்க வந்து ஜீவா ஸ்கூல் படிக்கும் போது ஐயோ ஜீவாவது மீசெல்லாம் இல்ல அப்படின்ற காரணத்தால் கவர் ஸ்டூடெண்ட் ஆகிவிட்டாங்க அவரு டக்கின் பண்ணி கொஞ்சம் கூண உந்து அந்த அதுவும் வந்து ஸ்டூடெண்டா காமிக்கும் படத்துல வர மாதிரி படிக்கிற குழந்தைய ஜீவாவே காமிக்காம இருந்தாங்க அயல் நாட்டு தூது அவங்க நாட்டில தப்பிச்சு அந்த கேரக்டர் இருக்கிறத போல் அங்கே இருக்கும் அது ரொம்ப பயங்கரமா சவால் விட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சீன்ல ஜீவாக்கு ஞான உதவி வந்ததுக்கு அப்புறம் ஒரே பாது காட்டுவாங்கோடு பொறுப்புறத்தில் அவமானகரமான இன்சிடென்ட் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தம்பி அண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போய் என்ன நடந்தது தெரியுமா என்னடா நடந்தது சொல்லுங்க ஒரு ஆய கத்திரும்போது இருபத்தி மூணு தான் அது மூணு பாட்டு அவங்களுக்கு முதுக்கடியாக இருக்காங்க அந்த சீனில் இருக்கிற ஒரே நல்ல விஷயம் என்ன அந்த நேரத்தில் அப்பா அம்மா சேர்ந்து ஒரு பாட்டு படாம அம்மா கேளு அப்பாவும் அம்மாவத பாடுபடினே இந்த படத்தில் நினைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி தேங்காயிரஸ் பேசி ஒன்னு பண்ண போறாங்க ஒரு பாட்டு அடிக்க மாட்டேன் இவ்வளோ பாட்டுக்கு அப்புறம் என்னன்னா வந்து முத்தா கொடுத்துக்கிறாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு ஒரு முத்தா அதையும் வந்து ஃபுல்லாக காமிச்சிருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொடுத்த காசு கிழி ஒவ்வொரு சண்ட போட்டு மூணு வாட்டி ஹீரோ போய் பேசுறாரு பயங்கரமா இருக்கிற போ பொறுப்பிட்டேன் போயிட்டு திரும்பி வந்து சோகமான மோஷனல் காட்சிகள் லைட்டாக பெசகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்போ எப்படி ராவணன் படத்தில் விக்ரம் அப்படியே மலையிலேருந்து கீழே வந்து சாகிற மாதிரி இருக்கும் அதாவது நாயகன் படத்தில் தளபதி படத்தில் அந்த ஹீரோ மமூட்டெல்லாம் சாவும்போது நம்ம பயங்கரமா அழுவோம் கத்திரிக்கா ஐயோ அப்படி சத்துக்கா நாயகர் பா எவ்வளோ அழுவோம் ஆனால் ராவணன் படத்தில் அப்படியே மலையிலேருந்து கீழே விழுந்து விக்ரம் சாவும்போது எல்லாம் கை தட்டுறாங்க ஏன்னா கேட்டால் கேமரா சூப்பராக இரு பாட்டு வாய்ப்படம் ஒரு தாழ் வேண்டுகோள் என்னது பண்ணும் நினைச்சீங்கன்னா இந்த படத்துக்கு பாட்டு புக் வெளியே போட்டாங்க கல்விக்கோடா இருக்கிற ஒரு பெருமை கிடைக்கும் போட்டாங்க என்ன சொல்லி இருபது இந்த பிரதாப் போத்தன் சென்ச்சுரி